வணக்கம் லட்சணியின் ஆயிரத்தி நூற்றி முப்பதாவது ஆணி மாதம் பதினூன்றாம் நாள் புதன்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் தஞ்சாவூர் மாவட்டம் பந்தநல்லூர் பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு சோழர் காலத்தில் தானமாக வழங்கப்பட்ட தங்க விளக்கை கண்டுபிடிக்க வேண்டும் என தஞ்சாவூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் சத்தியமங்கலம் அருகே தடை செய்யப்பட்டா பாக்கெட்களை அதிகாரிகள் அதிரடியாக பறிமுதல் செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் காயல் பட்டினத்தில் வீட்டு அதே வீட்டில் எழுபது பவுண்ட் நகைகள் ரூபாய் லட்சத்தை கொள்ளையடித்துள்ளார் புதிய பாடத்திட்டத்தில் வார்த்தை மாற்றப்பட்டது குறித்து எந்தவித புகார்களும் வரவில்லை என தொல்லியல் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் அணை பாதுகாப்பு வரைவு மசோதாவுக்கு எதிரான தீர்மானத்தை சட்டப்பேரவையில் முதல்வர் பழனிசாமி முன்மொழிந்து உரையாற்றினார் சேலம் சென்னை இடையேயான எட்டு வழிச்சாலை தொடர்பாக உத்தரமேலூரில் அன்புமணி ராமதாஸ் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளிடம் கருத்து கேட்டு வருகிறார் நடிகர் ரஜினிகாந்த் மனைவி லதா ரஜினி நடத்தி வரும் ஆசம் பள்ளியில் பணியாற்றும் தோட்ட தொழிலாளி மரத்தில் இருந்து விழுந்து பலியானார் நீதிமன்ற வளாகத்தில் கைது நடவடிக்கைகள் குறித்த வழக்கை தீவிரமாக எடுத்துக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் இதை சகித்துக் முடியாது என்று கருத்து தெரிவித்துள்ளது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 இந்திய செய்திகள் மகாராஷ்டிரா மாநிலம் தானேவில் ஒரு பள்ளியில் கொட்டாமி விட்டதற்காக பதினோரு வயது சிறுவனின் கண்ணத்தில் தலைமை ஆசிரியர் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆளுநர் தடுத்தால் ஏழு ஆண்டு சிறை தண்டனை உள்ளது என்பது புதுவைக்கு சட்டம் என்பது நாடு முழுவதும் சமமானதுதான் என புதுவை துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார்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 அயோத்தியில் ராம கட்டும் விவகாரத்தை மீண்டும் கையில் எடுக்க இருப்பதாக விஸ்வ இந்து பரிஷத் தெரிவித்துள்ளது காங்கிரஸ் கொண்டு வந்த எமர்ஜென்சியின் இரண்டு ஆண்டுகள் நாட்டுக்கே இருண்ட காலம் அந்த காலத்தில் ஜனநாயகத்தை காக்க போராடிய அனைவருக்கும் தலை வணங்குகிறேன் என்று பிரதமர் மோடி சாடியுள்ளார்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 அமெரிக்க எம்பி தேர்தலில் வெற்றி பெறுவேன் என்று இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அருணாமில்ல தெரிவித்துள்ளார் கொலம்பியாவில் இரண்டு மாதங்களுக்கு முன்னர் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட பத்திரிகையாளர்களின் உடல்கள் மீட்கப்பட்டது அமெரிக்கா தொடங்கிய வர்த்தக போரில் சிக்கி கடும் நெருக்கடிக்கு ஆளாக உள்ள முன்னணி இருசக்கர வாகன தயாரிப்பு நிறுவனமான ஹாட்லி டேவிட்சன் சொந்த நாட்டிலிருந்து வெளியேறப்போவதாக தெரிவித்துள்ளது உலகில் பெண்களுக்கு சற்றும் பாதுகாப்பு இல்லாத நாடுகளின் பட்டியலில் இந்தியா முதலிடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது அல்ஜீரியாவில் தஞ்சம் பதிமூன்றாயிரம் அகதிகளை உணவு மற்றும் சஹாரா பாலைவனத்திற்கு எழுந்த குற்றச்சாட்டுக்கு அந்த நாடு மறுப்பு தெரிவித்துள்ளது கொலம்பியாவில் இரண்டு மாதங்களுக்கு முன்னர் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டேந்த பத்திரிகையாளர்களின் உடல்கள் மீட்கப்பட்டது இஸ்ரேல் நாட்டின் இரண்டு ஏவுகணைகள் டமாஸ்கஸில் உள்ள விமான நிலையத்தில் அருகில் தாக்கியதாக சிரியா குற்றம் சாட்டியுள்ளது அணு ஆயுத ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா விலகியதுங்கள் ஈரான் நிறையவே மாறியிருக்கிறது ஆனால் ட்ரம்ப் நினைக்கும் வழியில் அல்ல என்று அந்நாட்டு மக்கள் தெரிவித்துள்ளனர் இஸ்ரேலிய விமானப்படைகள் நமாஸ்கஸ் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியுள்ள ஈரானிய சரக்கு கப்பல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆகியோர் நடுவே சிங்கப்பூரில் நடந்த சந்திப்பின் போது கருவிகளை வைத்து அது ஒட்டு சிங்கப்பூர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது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 இந்திய பொருளாதாரம் தற்பொழுது ஏழு புள்ளி ஏழு சதவீத வளர்ச்சியை எட்டியிருக்கிறது மும்பை பங்குச்சந்தையில் வர்த்தக நேர முடிவில் சென்செக் குறியீட்டு எண் புள்ளி இருபத்தி புள்ளிகள் குறைந்து முப்பத்தி ஐந்தாயிரத்து புள்ளி 35 ஐந்து புள்ளிகளாக உள்ளன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 உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி பதினெட்டில் பட்டம் வெல்லும் வாய்ப்புள்ள அணிகளில் ஒன்றாக கருதப்பட்டது நட்சத்திர வீரர் தலைமையிலான அர்ஜென்டினா அணி ஆனால் தொடர் ஆட்டத்தில் ஐர்லாந்து அணியிடம் டிரா செய்தது ஆனால் அடுத்த ஆட்டத்தில் மூன்று புள்ளி பூஜ்ஜியம் என அர்ஜென்டினாவை வென்றது குரோஷிய அணி திரைச் செய்திகள் சுந்தர்சி இயக்கத்தில் பெரும் பொருட்சளவில் உருவாக உள்ள படம் சங்கமித்ரா தேனாண்டால் நிறுவனம் தயாரிக்கும் இப்படத்தின் முதற்கட்ட பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன ஜெயம் ரவி மற்றும் ஆர்யா இவரும் முதன்மை கதாபாத்திரங்களில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளனர் சூர்யா கே ஆனந்த் கூட்டணியில் உருவாகும் புதிய படத்திற்கான விஜய் லண்டனில் தொடங்கியது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 இதுபோல் பல தரமான நிகழ்ச்சிகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் ஓ ஆர்ஜியுடன் இணைந்திருங்கள் டெலிகிராம் செயலிலும் நச்சினையுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்